வணக்கம் தின ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலும் தொழில்நோய் புண்களை போக்கக்கூடிய இளைய மறந்து கானா வாழை இலை சமூலம் இரண்டு சிட்டிகை மிளகு தூள் அதை தேக்கிரண்டு சீரகத்தூள் இந்துப்பு கலந்து தண்ணீர் விட்டு தீராக்கி இதை பரகி வந்தால் தொழில்நோய் புண்களை போக்கக்கூடியது அது மட்டுமல்லாமல் வெள்ளைப்படுதல் நோயும் போகக்கூடியது விஷ காய்ச்சலையும் நிக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க வரவங்களே மீண்டும் சந்திப்போம்